அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து மனுவில் இந்த நாள் சிந்தனின் தலைப்பு அன்பின் சிறப்பு நண்பர் ஒருவரிடம் சொத்துக்களை கொடுத்து வைத்திருந்தார் எட்பின் மார்க்கம் என்னும் பிரபல கவிஞர் நண்பர் கவிஞரை ஏமாற்றிவிட்டார் ஆனாலும் கவிஞர் எட்பின் அந்த நண்பரை நேசித்தார் இறுதியில் ஏமாற்றுக்கார நண்பர் கவிஞர் எட்பின் வழிக்கு வந்தார் இதை பற்றி கவிஞர் எட்பின் இவ்வாறு கூறுகிறார் அவர் ஒரு சிறு வட்டத்தை தன்னை சுற்றி போட்டுக்கொண்டு என்னை அதற்கு வெளியே தள்ளிவிட்டார் ஆனால் நானும் அன்பும் சேர்ந்து அவரை எங்கள் வட்டத்துக்குள்ளே அடக்கிவிட்டோம் என்கிறார் உணர்வு பரிதாபம் என்பது உணர்ச்சி அன்பு என்பது ஆழமானது பரிதாபம் என்பது மேம்போக்கானது நாம் அன்பு மயமாக மாறுகிற போது நம் எதிரே இருப்பவர்களும் அன்பு மயமாக மாறுவார்கள் நாம் புன்னகைக்கிற போது எதிரே வருவோனும் புன்னகைத்தே தீர்வான் அப்போதுதான் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற வன்முறைகள் வன்மங்கள் குறையும் கோபம் தோல்வியடைகிற போதெல்லாம் அன்பு வெற்றியடைகிறது சிந்திப்போம் நம் வாழ்வில் அன்பின் செயல்களை வெளிப்படுத்துவோம் நன்றி